வணக்கம் ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று போலந்தில் நடைபெற்ற போர்ஸ்னாம் தடகள கிராண்ட்ரிக்ஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளவர் ஹிமாதாஸ் என்பவர் ஆவார் இரண்டு ஆர் ஆர்டி தேர்வுகள் பதிமூன்று பிராந்திய மொழிகளில் நடைபெறவுள்ளது மூன்று ஐஎஸ்டிஎல் எனப்படும் திராவிட மொழியியலின் தலைவராக மகேஸ்வரையா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் கடற்படைக்கு வழங்கப்பட 2. இரண்டு எனப்படும் சொந்த விதைகளை தயாரிக்க உள்ள மாநிலம் எது மூன்று சிறை கைதிகளுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியினை தொடங்க உள்ள மாநிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்